அன்பிற்கினிய நற்றினை நேயர்களே சரவெடியில் ஒரு கோமாலியின் பாணியில் தங்களை சந்திக்க வந்திருப்பது வெங்கடேசன் அதாவது இந்த தெருக்கூத்துகள்ல இந்த கோமாரிங்கிறவன் ரொம்ப முக்கியமானவன் என்னதான் கதை சீரியஸா போயிட்டு இருந்தாலும் இடையடையில நகைச்சுவை பேசுறது அவன் அதனால மக்கள் மகிழ்ச்சிக்கு பெரிதும் பாடுபடும் நம்ம கோமாரை சாயரில் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுவோமே அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதை இந்த நற்றினை சரவடி சார்பாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன் கோமாலி ஏதாவது ஒரு கதாபாத்திரமாக தான் சம்மந்தப்பட்ட கதையாவே அதை மாற்றி சொல்லுமா அந்த இடப்படியில் எனக்கு ஏத்தாப்புல என் நண்பர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி நானே கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் அந்த நண்பர்கள் வேற யாரும் இல்லை நீங்கள் எனக்கு ஒரு பொ இருக்குங்க அந்த பொ வந்து சத்திரப்பட்டி சண்முக சுந்தரங்கிற கட்டி கொடுத்தேன் சத்திரப்பட்டி சண்முக நான் கட்டி கொடுத்தப்போ சத்திர சத்திரப்பட்டி சண்முகம் சாதாரணமான ஆள் இல்ல காலமாடை பிடிக்கிறதுல பெரிய ஆள் காலமாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பிடிக்க மாட்டார் அவரு வியாபார விஷயமா ஏதாவது மாடுக பிடிக்கணும்னா அவரை வச்சுக்கிட்டு பிடிப்பாங்க ஏன்னா காலமாட்டில மூணு வகை மச்ச மயிலை செவலை அது எல்லாமே என் மருமகனுக்கு கடக்கும் எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மருமகனை என் பொண்ணுக்குன்னு தேடி பிடிச்சு கட்டி வச்சேன் ஒரு நல்ல நேரம் இப்படிதான் ஒரு பண்டிகை நாள் நாளா பார்த்து பைய வீட்டுக்கு வந்தேன் வாங்க மருமகனை வச்சு கூப்பிட்டேன் அவன் நம்ம ஆட்டுவே வாரமாயத்து பக்கம் வந்தேன் மாமனார் இருக்காரே ஒத்த பொண்ணை பெத்தவரு நம்ம நம்ம வீட்டுக்கு பொண்ணை பத்தி விட்டு எப்படி இருக்காரோ எப்படி இருக்காரோன்னு ஆசையா பார்க்க வந்தேன் அப்படின்னா சரி வந்ததும் வந்தேன் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட மனுமக என்ன இருக்கிட்டுங்க மாமா நான் எப்பயே கிளம்புறேன்னு சொன்னேன் சொன்ன அவன் என் மாமி பொட்டாட்டி இருக்க இல்லையா அவனுக்கு மாமியா அவ வந்த மனமன் வெறுவை தோட போக கூடாதுன்னு மூணு படி மூணு பேடி அரிசி குட்டி முறுக்கு நானும் சுட்டு தரேன் மூணு பேடி அரிசி குட்டி முறுக்கு நானும் சுட்டு தரேன் வாங்க மருமகனே வாங்க மருமகனே வாங்க மருமகனே வாங்க மருமகனே வந்து வக்க யாவரும் பூடி புடிங்க வந்து புடி புடிங்க அப்படின்னு எடே அப்பா மருவாங்கன்னு உங்களுக்கு மூணு படி அரிசி குத்து நான் முறுக்கு சுட்டுத்தாரேன்னு சொன்ன ஊராஞ்சலத்துல வைத்த வளர்க்கிற பையன் நினைக்கிறேன் சும்மா போவானா சரி அரணா பொழுது இருக்கு அரணா பொழுது கூட்ட அவ இருக்கு அரணா போடுவது இருக்கு அந்த அரிசி தூத்தோ நீ சுற்று என்னைக்க போற அப்போ அரணா பொழுது இருக்கு அரிசி சுத்த ஆளு இருக்கு ஆகட்டு நீ சுத்தட்டாம நான் நொறுக்குன்னு தின்ப்டே ஏதாவது முறுக்க நொறுக்குன்னு தின்ப்ட்டு நான் இன்னைக்கே போறேன்னு புறப்பட்டு ஒரே கால இன்னைக்கே போறேன்னு தெரியல என் பொண்டாட்டி சமைக்கிறதுல கட்டிக்காரிங்க எப்படின்னு வைக்க மீன் குழம்பு வைப்பா வச்சனால எல்லாரும் தின்னப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு கரண்டி கிளம்பு குழம்பு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு மறுநாள் ஊத்துறான்னு வைக்க அப்படி மணக்கம் அப்படிப்பட்ட சமயக்காரிக்கு அவசர சமையல்னா அற்புதமா செய்வார் அவசர அவசரமா மூணு படி அரிசி நான் தான் கூத்திருக்கேன் அவதான் சொன்னானே அரசு அரணா பொழுது இருக்கு அரிசி குத்தால இருக்குன்னு அப்படி அந்த அரிசியை நான் குத்தி கொடுக்க அவன் முறுக்கு சுட்டு இவன்ட்டை கொடுத்தா இவனு நல்லா திண்டுபிட்டு நான் இப்போவே கிளம்புறேன் என்ன புறப்பட்டான் இவன் புறப்பட்டு நேரம் பார்த்தா நல்லா மழை மற்ற இந்த பலகாரத்துக்கு பேர என்னன்னு போகிற வழியில் கேட்டு போனான் எப்போ முறுக்குன்னு சொன்னான் தான் முண்டாட்டி இப்படி செய்வா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லி செஞ்சு திம்போம்னு இவன் நேராக கிளம்புன முறுக்கு முறுக்கு என்ன முணுமுணுத்து கொண்டு இவன் முறுக்கு முறு முறுக்குன்னு முனுத்துக்கிட்டக்கூடாதா அப்படி பேருந்து முறுக்குன்னு சொல்லிக்கிட்டே நடந்து போனான் எங்க ஊரு மூன்றது தான் பிறக்கிறது ஒரு பொருள் உண்டு அப்படி அந்த மூண்ட ஊருக்கு போறப்ப என் பொருட்டு நேரம் நல்லா மழை வேற புடிச்சுக்குச்சு மழை புடிச்ச வேகத்துல காட்டாறு பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு முறுக்கு முறுக்கு முறுக்கு முறுக்குற எப்படி தாண்ட போறமோன்ற முறுக்குங்கிறத மறந்து அடேங்கப்பான் அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா நான் வீட்டுக்கு போனான் பாருங்க என்ன அடேங்கப்பா அடேங்கப்பான்னு வர்றாரு அப்படின்னு வாங்க கூப்பிட்டான் அப்போ அடியே உங்கள் அம்மா எனக்கு அடேக்கப்பா சுட்டு கொடுத்தாங்க நீ எனக்கு அடே கப்பா சுட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டான் என்னது எங்கள் அம்மா அடேங்கப்பாவை சுட்டு கொடுத்தாங்களா அது எனக்கு சுட தெரியாதுங்கன்னு சொன்னான் இந்த பொண்டாட்டி அடியே நான் எதை கேட்டாலும் மறுக்கிற அப்படின்னு சொல்லி குடியார பையன் நல்லா போட்டு அடிச்சுட்டான் அடித்த அடியில் என்னாச்சு கையிலிருந்து அந்த வளையல்லாம் நொறுங்கி போச்சு கண்ணாடி வளையல் பாருங்க நான் என்ன செய்யறது எனக்கு நாலு பொம்பளை புள்ளைங்க எனக்கு இன்னும் பொறந்த புள்ள எல்லாமே பொம்பளை புள்ள கல்யாணம் கட்டி கொடுத்து பவுன கூட போட்டா ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணாடா எனக்கு நாலு பொம்பளை புள்ளைடா அப்படிப்பட்ட நிலைமையா நான் மட்டும் என்ன செய்ய கண்ணாடி விளையாந்தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு அதெல்லாம் நுறுக்கி போய் கீழே கடந்திருக்கு பக்கத்து வீட்டுல இருந்திருப்பாங்க இல்லையா என்ன இந்த ஆம்பளை எங்க போயிட்டு வந்தான தெரியல தடுத்து பண்ணி இந்த பொண்ணை போட்டி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கானே என்ன இவங்க ரெண்டு பேரும் விளக்கி விட்டு என்னப்பா ஏதுப்பா அவன் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அவன் சொல்லியிருக்கேன் இவங்க அம்மா வீட்டுக்கு போனேன் எனக்கு முறுக்கு சுட்டு கொடுத்தாங்க இது அடையங்கப்பா சுட்டு கொடுத்தாங்க மன்னிக்கணும் அடையங்கப்பா சுட்டு அப்படி அடையங்கப்பா சுட்டு கொடுத்தாங்க நான் இவள்கிட்ட வந்து அடையங்கப்பா சுட்டு கொடுத்து கேட்டால் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா இவன் எனக்கு தெரியாதுன்னு மறைக்கிறா அப்படிங்குனப்போ அடையங்கப்பான்னு எந்த ஊரிலயாவது பரவாயில்ல பலகாரம் இருக்கா ஏதாவது முடியாத காரியத்தை செய்கிறப்போ தான் அடையங்கப்பான்னு சொல் ஆமா இல்ல நான் காவாதாண்டு அடைக்கப்பா அந்த பலகாரம் பேர் என்ன அப்படின்னு ஒரு யோசனை அங்கிருந்து ஒரு கிழவி கடைய நீ அடிச்சா அடிக்கலை இந்த வயிறு வளையல் எல்லாம் முறுக்கு மாதிரி நீ ஒடுங்கு ஒரு வார்த்தைய விட்டா பாருங்க ஓ முறுக்கா அப்படின்னு ஆமாடி நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் தப்பு என்னோடது எனக்கு முறுக்கு சுட்டு கொடுத்துன்னு கேட்டான் பிறகு சுட்டு கொடுத்துருக்கா நல்லபடியா திண்டுபிட்டா அவங்களும் தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க நீங்களே இந்த கதையை கேட்டு சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க கமெண்ட் பேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல தயவு செஞ்சு உங்க மகத்தான கருத்துக்களை சொல்லுங்க இப்படிக்கு தங்கள் வெங்கடேசன் இந்த கோமாளிவேசத்தை தோட கிடைச்சிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்